ிாத்தய தோத்தேத்தைக்காணையயு நம ஜிதாத்மன பிரிய பரமாத்மா சிதோஷு தனையோஷர் தியானத்துக்கு பகிரங்க சாதனத்தை உபதேசம் பண்ணினார் ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும் கர்மயோகத்தை எப்போ பூர்த்தி பண்ணணும் அது மாத்திரம் இல்லை தன்னம்பிக்கையும் சுயமுயற்சியும் ரொம்ப அவசியம் உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் உபதேசம் பண்ண பகவான் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று ஸ்லோகங்கள்லேயும் தியானத்தோட பிரயோஜனத்தை சொல்றார் இந்த பிரயோஜனத்தை கேட்டால் நமக்கு அந்த பிரயோஜனத்தை அடையணுங்கிற ஆசை ஏற்படும் ஆக பகிரங்க சாதனத்தை உபதேசம் பண்ண பகவான் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை ரெண்டாவதாக சொல்றாருங்க ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இப்போ சொல்றேன் ஜிதாத்மனா பிரசாந்த பரமாத்மா சமாஹிதா பவதி ஜிதாத்ம நகான்னு சொன்னால் ஜித ஆத்மா அதாவது உடம்பையும் மனசையும் வெற்றி கண்டவன் அர்த்தம் அதை தர்மசாஸ்திரப்படி உடம்பையும் மனசையும் நீண்ட காலம் வாழ வச்சு இந்த உடம்பையும் மனசையும் அதர்மமான விஷயங்களில் பிரவர்த்திக்காம பார்த்து ஜெயித்தவன் அர்த்தம் அது ஒரு நாளில் வராது நீண்ட கால அபியாசத்தினால்தான் வரும் கட்டுப்பாடான முறையான வாழ்க்கை முறையினால்தான் அதை சம்பாதிக்க முடியும் திடீர்னு யாரும் சம்பாதிச்சுட முடியாது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சின்ன வயசுலருந்தே இதெல்லாம் பழகணுங்கிறத வற்புறுத்தி சொல்லுகிறோம் ஆனால் பலருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிற மனோபாவம் இருக்குது பகவான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறத தவிர நமக்கு வேற கத்தி கிடையாது வழி கிடையாது ஜிதஹா ஆத்மா ஏன அதாவது ஆத்மான இங்க பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் காரியகரண சங்காதம் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த உடல் மன சேர்க்கை இதை யார் ஜெயிச்சுட்டானோ அவனுக்கு பிரசாந்தி ஏற்படுகிறது மனசில் ஒரு சாந்தி இருக்கு ஒரு மன அமைதி எப்பொழுதும் இருக்கிறது அதை தான் அடுத்த வரியில் சொல்றார் பிரசாந்த அப்படி பிரசாந்தமாகறான் மனசு அமைதி ஆகிறது அவனுக்கு பரமாத்மா சமாஹிதா பவதி தியானத்தினால அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஆழமான மனசுக்கு போயிடுறது பரமாத்மா சமாஹிதா பவதிங்கிறதுக்கு அர்த்தம் பரமாத்மா வேற நாவேற கிடையாது ஜீவாத்ம பரமாத்மா அபேத ஜான நிஷ்டை ஸ்தித பிரஜத்துவம் ஏற்படுறது அத்வைத ஞான விவகாரங்கள் எல்லாம் கர்ம விவகாரங்களெல்லாம் அமுக்கப்பட்டு இந்த ஞான பலம் மேலே வந்துவிடுறது அதெல்லாம் துர்பலமாகி விடுகிறது அதுக்கெல்லாம் ரியாலிட்டி குறைந்து போய் விடுகிறது முக்கியத்துவம் நீங்கி விடுகிறதுன்னு அர்ச்சம் ரொம்ப அதுக்கெல்லாம் அலட்டிக்கிறது கிடையாது என்ன வந்தாலும் அதை பொருட்படுத்துறது ஆகவே பரமாத்மா சமாஹிதா பவத்தின்னா தியானத்தில் ஜெயம் ஏற்படுகிறது எதை வேதாந்தத்தில் கேட்டு தெரிந்து கொண்டானோ சிரவணத்தினால எத மனனத்தினால சந்தேகத்தை எல்லாம் போக்கிக் கொண்டானோ அந்த விஷயத்த அந்த அத்வைதான ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை ஆத்ம ஏகத்துவ ஜானத்தை நன்றாக தியானத்தினால பெற்று விடுகிறான் அப்படிங்கிற அதுதான் இந்த முதல் வரிக்க அர்த்தம் உடம்பு மனசை கட்டுப்படுத்தணும் கர்மயோகத்தினால தகுண பிரம்ம தியானத்தினால அதனால மனசு சாந்தி அடைகிறது காய்க வாச்சிக்க மானச புண்ணிய கர்மங்களால் மனசு நன்றாக சாந்தி அடைகிறது மனசு சாந்தி அடைகிறவனுக்குத்தான் தியானம் ஏற்கனவே ஸ்தித பிரஜ லட்சணத்தில் சொல்லியிருக்கார் நாஸ்தி புத்திரசிய நச்சா யுக்தசிய பாவனா நச்சாபாவயத்தாந்தி அசாந்தசிய குதசுகம் அதாவது இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் பயிலாதவனுக்கு ஞானம் சித்திக்காது அப்படியே ஞானம் சித்திச்சாலும் அந்த ஞான நிஷ்ட சித்திக்காதுனர் நச்சா அயுக்திய பாவனா தியானம் பண்ண முடியாது நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ் அயுக்த புத்திஹி நாஸ்தி ஞானம் வராது அயுக்திய அப்படி கட்டுப்படுத்தாதவனுக்கு தியானமும் வராதுன்னுட்டு தியானம் வந்தால் ஆழமான சாந்தி ஏற்படும் சகுண பிரம்ம தியானத்தினால மேலெழுந்த வாரியான சாந்தி ஏற்படுறது ஞான பலத்தினால ஆழமான சாந்தி ஏற்படுகிறது அசாந்திங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கறத கருத்து ஆஹ ஜிதாத் பரமாத்மா சமாஹிதா பவதி அது மாத்திரமல்ல ததா அப்படியே சீதோஷ்ண சுகதுஷு மாநாபமானையோ சமாஹிதா பவதி சீதோஷ்ண சுகது சீதம்னா குளிர் குளிரை பற்றி ரொம்ப புலம்புறது கிடையாது அது மாத்திரம் குளிரை பொருட்படுத்துறதே கிடையாது உஷ்ணத்தையும் பொருட்படுத்துறது கிடையாது அதனால ஏற்படுற சுகம் சீத்தத்தினால சில சமயம் சுகம் ஏற்படும் சீரத்தினால சில சமயம் துக்கம் ஏற்படும் அளவுக்கு மீறின குளிர்ச்சி துக்கத்தை கொடுக்கும் குளிர்ச்சியே இல்லைன்னாலும் துக்கத்தை கொடுக்கும் ஆக இது ரெண்டும் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல பதிமூணாவது ஸ்லோகத்தில் இதை பார்த்துருக்கோம் மாத்ரா ஸ்பரிசாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகது அப்படிங்கிற ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம் ஆஹா குளிரால் இயற்கையின் சூழ்நிலைகளால் வரக்கூடிய இன்பத் துன்பங்களிலும் அப்புறம் மற்றவங்களுடைய புகழ்ச்சி இகழ்ச்சி அவமரியாத மரியாதை இதுக்கும் அவன் மயங்கிறது இல்லை ததாணா அப்படியே மான அபமானயோகோ யாராவது தன்னை பூஜை பண்ணினாலோ ரொம்ப பாராட்டி பேசினாலோ புகழ்ந்தாலோ அதே சமயம் அபமானம் இகழ்ந்து பேசுறது அடிக்கிறது நிந்தனை பண்ணுறது தோற்றுறது இதெல்லாம் பண்ணினாலும் சமாஹிதா சமாஹிதான்னு அர்த்தம் அதை வெறுமனை சாட்சியாக பார்க்குறானான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதுக்கும் தனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஞான பல பிரயோஜனத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணி இருக்கார் அடுத்த ரெண்டு ஸ்லோகமும் தியானத்தோட பிரயோஜனத்தான் சொல்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அவன் வந்து சூழ்நிலைகள்ல சமமாக இருக்கிறான் சூழ்நிலைகள்ல சமம்னா என்ன அர்த்தம் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பிளசண்ட் சுச்சுவேஷன் அன்பிளசன்ட் சுச்சுவேஷனுங்கிறோம் இல்லையா அந்த எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதனால அவனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோ அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை வந்து அவன் வெறுக்கிறது கிடையாது அது அவனுக்கு அவர்ஷனா இல்லை அதே மாதிரி பிளசன் வந்து அதை விரும்பி ரொம்ப ரொம்ப அதுக்காக என்னது கிரேசின் ரொம்ப ஓவராக அது மேல விரும்புறது நாட்டம் அதுவும் அவனுக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் இந்த ஸ்லோகம் கொடுக்கிறது ஆக சூழ்நிலைகளில் விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்கிறான் இனி வரப்போற ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறது பொருள்களில் அவன் விருப்பு வெறுப்பற்ற சமநிலையோடு இருக்கிறான் மனிதர்களிடத்தில் விழுப்புறுப்பற்ற சமநிலையோடு இருக்கிறான் சொல்ல போறார் அதை நாம தொடர்ந்து நாளைக்கு படிக்கலாம் தானாபமான எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய